தலைப்பு நூற்று மூன்று சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரம் ஜீவகாருண்யத்தால் பிரமன் ஆயுசும் பாச வைராகியத்தால் விஷ்ணு ஆயுஷும் ஈசுர பக்தியால் ருதிரன் ஆயுசும் பிரம்மஞானத்தால் என்றும் அழியாத ஸ்வர்ண தேகம் முதலியவைகளைப் பெற்று கடவுள் மயமாகலாம் எப்படியெனில் கடவுள் சர்வஜீவ தயாபரன் சர்வ வல்லமை உடையவன் ஆகையால் நம்மையும் சர்வஜீவ தயை உடையவர்களாய் சர்வ வல்லமையையும் பெற்று கொள்ளும்படி மனித தேகத்தில் வருவித்தார் ஞானிக்கு தயவு அதிகப்பட்டிருக்கிறபடியால் கேளாத கேள்வி முதலிய மகா அற்புதங்களான இறந்தார் எழுதல் முதலிய அற்புத வல்லமையை பெற்றிருக்கின்றார் எந்த ஜீவர்களிடத்தில் தயாவிருத்தியாகிய அருள் விசேஷம் விளங்குகின்றதோ அந்த ஜீவர்களிடத்தில் கடவுள் விளக்கம் விசேஷமாயிருக்கும் மற்றவர்களிடத்தில் காரியப்படாது ஆதலால் மல ஜல சங்கல்ப காலங்களை தவிர மற்ற காலங்களில் கடவுளிடத்தில் அன்பும் ஜீவர்களிடத்தில் பக்தியும் செலுத்த வேண்டும் ஆதலால் பக்தி என்பது மனநெகிழ்ச்சி மன அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதலே ஈசுவர பக்தியாம் அந்தக்கரண சுத்தியின் பிரயோசனம் பக்தியை விளைவிப்பது ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும் தத்துவ ஒழுக்கம் பற்றி சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் ஒழுக்கம் பற்றி ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் அவையாவன ஜாதி ஆசாரம் புலாசாரம் ஆசிரம ஆசாரம் லோகாச்சாரம் தேசாசாரம் கிரியாசாரம் சமயாச்சாரம் மதாச்சாரம் மரபாச்சாரம் கலாச்சாரம் சாதனாசாரம் அந்தாச்சாரம் சாஸ்திராச்சாரம் முதலிய ஆசாரங்கள் ஆதலால் மேற்குறித்த ஆச்சாரங்கள் ஒழிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரத்தை வழங்கி பொதுநோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்திமுத்திகளைப் பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது சிறு குறிப்பு பத்தி பத்தி என்பது மன நெகிழ்ச்சி அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் ஈசுவர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல் ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும் அந்தக்கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் நியாயத்தை அனுசரித்து ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு முதலியவைகள் ஆதலால் இவைகளை விட்டொழித்து பொதுநோக்கம் வந்தால் ஒழிய காரூண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி வல்லவங்களை பெற முடியாது